சிவசம்ச்சாரியமியம் அமாரியப்பந்தேபரம் பைத்தூதி முப்பத்தோக்கேம் பிரதிய மனோ நாலிர்னி தமோ நாடத் தேம் விநாட்டிவத் வேஸங்களில் தேக அபிமானத்தை முற்றிலும் நீக்குவது நன்கு வலியுறுத்தப்படுகிறது இப்படி ஒரு கருத்து சொல்லப்படும் துன்பம் நீங்க வேண்டுமானால் வினைகள் அழிய வேண்டும் இப்படி ஒரு டெவலப்மெண்ட் துக்கம் நீங்கணும்னு சொன்னால் கர்மாலாம் இல்லாமல் போகணும் கர்மா இல்லாம போகும் நீங்க வேண்டுமானால் இல்லாமல் இருந்தால்தான் துக்கம் இல்லாமல் இருக்கும் இல்லாமல் போக வேண்டுமானால் கர்மா இல்லாமல் போக வேண்டும் கர்மா இல்லாமல் போனால்தான் ஷரீரம் இல்லாமல் போகும் கர்மா நீங்க வேண்டுமானால் ஞானத்தினால் தான் மு அழியும் இப்படி வழக்கமா சம்பிரதாயமா சொல்லுவது வழக்கம் அதாவது துக்க ஏற்படணும்னா சரீரமே இல்லாம போகணும் சரீரம் இல்லாமல் போகணும்னா கர்மா இல்லாமல் போகணும் கர்மா இல்லாமல் போகணும்னா ஞானம் வேணும் எப்போ ஞானம் வருமோ அப்போ தான் கர்மா அழியும் இப்போ கர்மா அழிஞ்சாதான் சரீரம் அழியும்னா என்ன அர்த்தம் ஞானத்தினால என்ன பண்ணுறோம் டைரக்டாக சரீரத்தை அழிக்கிறது இல்லை சரீரத்தை வந்து அப்படியே ஸ்தூலமாகவே நாம் அழிக்கிறது கிடையாது சரீரத்தில் இருக்கிற அபிமானம் நீங்கினாலே துக்கம் நீங்கிவிடும் அதனால ஷரீரத்தை நான் என்று கருதுகின்ற புத்தியை நீக்கிவிட்டாலே துக்கம் நீங்கிவிடும் ஞானத்தினால கர்ம இருக்கிற அபிமானமும் நாசமாகி ரெண்டு வேலை பண்றது கர்மாவே நாசம் பண்ணி விடுறது சரீரத்தில் இருக்கிற அபிமானத்தையும் நாசம் பண்ணி விடுகிறது ஆகையினால துக்கம் அழிந்து விடுகிறது இது அடிக்கடி முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கர்மானு சொல்றது இங்க வந்து சஞ்சித ஆகாமி பிராரப்த கர்மா ஆக ஞானத்தினால கர்ம நாசமும் ஷரீரத்தில் இருக்கக்கூடிய அபிமானங்களும் நாசமாகிறது இந்த ஸ்லோகம் என்ன பண்ணுகிறதுனா ஷரீரத்தில் இருக்கிற அபிமானத்தை நீக்குகிறது நான் ஷரீரம் என்று நாம் எல்லோரும் கருது கருதி கொண்டிருக்கின்றோம் அந்த எண்ணத்தை இந்த ஸ்லோகங்கள் நீக்குகின்றன அகம் ந தேகா நான் இந்த ஷரீரம் அல்ல காரணம் என்னென்ன பிரகர்ஷேண திருஷ்யத்வாத் நன்றாக இது அறியப்படுகிறது அறியப்படுகின்ற பொருள் அறிபவன் இல்லை என்கின்ற நியாயப்படி இந்த ஷரீரம் நான் அல்ல பஞ்சபூதாத்மகமான அன்னமய கோஷமாகிய இந்த லட்சணம் இருக்கு பிரதிர்ஷியத்துவாத் பௌத்திகத்துவாத் அநேகத்வாத் சலத்வத்தா விகாரித்வாத் ஜடத்வத்தா விநாசித்வாத் இதெல்லாம் வந்து பெரும்பாலும் எல்லாத்துக்குமே பொருந்தும் ஆனால் தனித்தனியாக இது போடு போட்டிருக்கிறது அப்பப்போ நாம் அதை புரிஞ்சுக்கலாம் பிரதிருஷ்யத்வாத் நன்கு அறியப்படுவதால் ஷரீரம் நான் அல்ல இதுதான் அதுதான் நியாயம் வேறொரு நியாயம் இல்லை எத் திருஷ்யம் தத் தஷ்டா நபதி எது அறியப்படுகிறதோ அது திரஷ்டாவாக ஒருபொழுதும் ஆக முடியாது ஆகையினால் ஷரீரம் நான் கிடையாது நச்ச இந்திரியம் இந்திரியங்களும் நான் கிடையாது அது பூதங்களின் காரியமாக இருக்கிறது ஆகவே இந்திரியங்களும் நான் அல்ல நான் பிராணனும் அல்ல இதை நேற்றைக்கே விளக்கியாயிற்று அதனால் கொஞ்சம் சீக்கிரம் அதை பற்றி சொல்லுகிறேன் அகம் நாணஹ நான் பிராணனும் அல்ல அநேக்கத்வாத் அது ஐந்து விதமாக தனித்தனியாக இருப்பதால் இயங்குவதால் ஆகையினால் அநேக்கமாக இருப்பதால் பிராணனும் நான் பிராணன் ஜடம் அப்படின்னு சொல்கிறது உண்டு ஜடத்வாத் அதுக்கும் திருஷ்யத்வாத்து பௌத்திகத்வாது எல்லாம் சேரும் ஆனால் இங்கே அநேகத்வாத்துங்கிற ஒரு ஹேத்து மாத்திரம் அதுக்கு கொடுத்துருக்கு ஸ்லோகத்துக்கு சௌரியமா அதனால எல்லாத்தையும் அதில் அப்ளை பண்ணி பார்க்கலாம் பிராணஹா ந அகம் அநேகத்வாத் மனஹா ந அகம் சலத்வத்தில நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும் இதுக்கு நேராக ஆத்மாவை போட்டுக்கணும் தேகம் வந்து நான் இல்லை பிரதிருஷ்யத்வாத் அப்போ என்ன பண்ணணும் நான் வந்து திரஷ்டாவாக இருக்கேன் அறிகின்றவனாக நான் இருக்கிறேன் அறியப்படு பொருளாக உடல் இருக்கிறது அறிபவனாகிய நான் அறியப்படு பொருளாகிய உடல் அல்ல நான் அறிபவனாக இருக்கிறேன் அந்த ஆப்போசிட்டில் அதையும் போட்டுண்டால் நல்லது எதிர்ப்பதத்தையும் எழுதிக்கலாம் நான் அறிபவன் நான் அறியப்படு பொருளாகிய உடல் அல்ல நான் இந்திரியம் அல்ல பௌத்திகமாயிருப்பதால் நான் அபௌத்திகமானவன் பூதங்களுக்கு பஞ்சபூதங்களுக்கு அப்பாற்பட்டவன் ஆகையினால அபௌத்திகா அகம் பிராண அநேகத்வாத் அகம் ந அஹம் ஏகத் அஹம் நான் ஏக்கமாக இருக்கிறேன் அஹம் ஏகா அஸ்மி அல்ல அதனுடைய சஞ்சலத்தன்மையை நான் அறிகிறேன் நானோ யாரு ந அகம் முதல் ஸ்லோகம் அகமானந்த சத்யாதி வலிவா சதானந்தாதி ரூபம் எத் தேனாகச்சலோத்வய முதல் ஸ்லோகத்தில் பார்த்தோம் அஹம் அச்சல மறந்து போயிருக்கும் முப்பத்தஞ்சு ஸ்லோகம் ஆகிடுச்சோம்லயும் தேனாக அச்சலோத்வயா அஹம் அச்சலா அத்வயா அதனால மனசுக்கு சலனம் இருக்கு அந்த சலனத்தை பார்க்குற நான் அச்சலகா ஆகையினால மனசும் நான் கிடையாது மனசு தெரிஞ்சுட்டாலே நமக்கு நிச்சயமா துக்கம் போயிடும் நம்ம என்ன பண்றோம்னா மனசோட தான் சேர்த்துட்டு இருக்கும் பெரும்பாலும் மனதை விட்டு பிரிக்கவே மாட்டேங்கிறோம் அதனால இந்த மனச வந்து சித் சித் ஜட கிரந்தினே சொல்லுவார்கள் இந்த சைதன்யத்தையும் ஜடத்தையும் போட்டு முடிச்சு போட்டுருக்கோமா சித் ஜட கிரந்தி அப்படின்னே பேர் சி ஜட கிரந்தி சைத்தன்யத்தையும் ஜடத்தையும் போட்டு முடித்து போட்டு அவுக்க முடியாமல் போட்டு அதை முடிச்சு போட்டு வச்சுருக்கோம் இப்போ என்ன பண்ணிட்டுருக்கோம்னா ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் மனசு ஜடம் ஜலம் அதை போய் நான் நினைக்கக்கூடாது மனசு நான் நினைச்சாத்தான் எனக்கு பந்தம் எனக்கு மோக்ஷம் எல்லாம் தேவை மனமே நான் என்று புரிந்து கொண்டு விட்டால் மனதில் ஏற்படக்கூடிய இன்பமோ துன்பமோ என்னுடையதல்ல அது மனதோட தர்மம் நல்ல மனசு தான் இந்த உண்மையை புரிஞ்சுக்கிறது எந்த உண்மையை புரிஞ்சுக்கிறது அதுவே தெரிஞ்சுக்கிறது இப்போ மனசில் தான் இந்த விற்த்தி ஏற்படுறது எந்த விற்த்தி ஏற்படுறது மனசு பொய்யுங்கிற விற்த்தி எதில் ஏற்படுறதுனா மனசில் தான் ஏற்படுறது விவேக சூடாமணி ஒரு ஸ்லோகம் சொல்லுகிறது வாயுனா நீயத்தே மேகா புனஸ்தேனைவ நீயத்தே மனசா மோஷஸ்தேனைவ கல்பியத்தே காற்று தான் மேகத்தை கொண்டு வருகிறது காற்று மேகத்தை தள்ளி கொண்டு போகிறது கொண்டு வர்றதும் அது தான் அதுதான் அது மாதிரி மனசா கல்பியத்தை பந்தகா மனசு என்ன சொல்கிறது நான் இப்போ பந்தத்தில் மாட்டின் இருக்கேன்னு சொல்கிறது அதே மனது வேதாந்தத்தை படித்ததுக்கு பிறகு என்ன சொல்கிறது நான் மனசே இல்லை அப்படின்னு அந்த விற்பி அதில் வந்து நான் மனசு வந்து எங்கிட்ட இருக்கிற கருவி நானே மனசு கிடையாது அதனால் மனசு ஒரு கரு கரணமே தவிர கர்த்தா கிடையாது அதுக்கு சாட்சியான நான் அச்சலகா மனம் நான் அல்லங்கிறது ரொம்ப முக்கியம் எல்லாமே முக்கியம்தான் தேகம் நான் அல்ல இந்திரியங்கள் நான் அல்ல பிராணம் நான் அல்ல மனமும் நான் அல்ல புத்திம் ஒிருக்கு அடைவதால் மனசும் அப்படித்தான் அகம் நிர்விகாரி அச்சலகாங்கிறதுக்கும் நிர்விகாரங்கிறதுக்கும் ஒன்னும் பெரிய வித்தியாசம் கிடையாது நிர்விகாரி அஸ்மி நிர்வீக்காரா அஸ்மி தஸ்மாத் அகம்னா புத்தி இன்னைக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது நாளைக்கு இன்னொரு ஒப்பீனியன் இருக்குது மாற்றிகிட்டே இருக்குது புத்தி நிறைய அபிப்பிராயங்களை எல்லாம் மாற்றிக்கின்றே இருக்குது புத்தி ஆக புத்தியில் வந்து நிறைய கருத்துக்கள்லாம் நேற்றுக்கு ஒன்று நிச்சயமாக பிடிச்சுட்டு இருக்கோம் இன்றைக்கு இன்னொன்று மாற்றினுட்டோம் நிச்சயமாக பிடிச்சுன்னு விட்டோம் அதனால் மனசு வந்து இப்படி எப்படி என்னத்தை இல்லாமல் போட்டு குழப்பின்னு இருக்கும் அது மனசு ஆனால் நிச்சயமாக இன்னைக்கு சில அபிப்பிராயங்கள்லாம் முன்னாடி வச்சுட்டு இருந்தோம் கண்டிப்பாக நான் உடம்பு தான் அப்படின்னு இப்போ என்னென்ன வேதாந்தம் படிக்க படிக்க என்னாகிறது நான் வந்து உடம்பு இல்லைன்னு தெரியுது ஆனால் இது வந்து உண்மை யதார்த்தமான விஷயம் விற்பி உள்ளது உள்ளதை பற்றி தெரிஞ்சுக்கொள்கிற விற்த்தி தான் ஆனால் விறத்தியில் மாற்றங்கள் ஏற்படுகின்றன புத்தில அபிப்பிராயங்கள் மாறுகின்றது அதையெல்லாம் நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் ஒரு கருத்தை நேற்றை உறுதியாக பிடித்துக் கொண்டிருந்தேன் அதை விட்டுவிட்டு இன்றைக்கு வேறொரு கருத்தை உறுதியாக பிடித்துக் கொள்ளுகிறது புத்தி இப்படி கருத்துக்களை மாற்றி மாற்றி பிடித்துக் கொள்ளுகிற புத்தி நான் அல்ல என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அது நான் கிடையாது அது என்னுடையது நான் அது அல்ல விகாரித்வாத் தத்துவ தத்துவபோதம் சொல்லுகிறது இதெல்லாம் வந்து கிருஹவத்து அப்படின்னு சொல்லியிருக்கு எப்படி இந்த வீடு எப்படி நம்ம வாழ்கிறதுக்காக இருக்கோ இந்த இடம் கட்டடம் எப்படி நாம் வாழ்கிறதுக்காக இருக்கோ அது மாதிரி ஆத்மாவுக்கு இந்த சரீரம் கிருகவத்து பவதி இருப்பிடம்தான் அது இதுவே ஆத்மா இல்லை நான் கிடையாது ஆகையினால புத்தியும் நான் அல்ல தத்துவபோதத்தில் படித்திருக்கிறோம் ஸ்தூல சரீரத்துக்கு சுகதுக்க போக ஆயத்தனம்னு பேர் சுகதுக்கோக சாதனம்னு பேரு சூக்ம சரீரத்துக்கு அதனால சுகதுக்கோகங்களை அனுபவிக்கிற கருவியாக அது இருக்கு சுகதுக்க போக சாதனங்களை அனுபவிக்கிற இருப்பிடமாக உடம்பு இருக்கிறது ஆக இது இடம் அது கருவி அப்ப இடம் கருவி வேற இடம் வேற கருவி வேற நான் வேற நான் ஒரு இடத்தில் ஒரு கருவியை பயன்படுத்துகிறேன் அது போல மைக்குங்கிறது ஒரு கருவி இந்த ஹால் வந்து ஒரு இடம் அதுல வந்து நாம் என்ன பண்றோம் இதை பயன்படுத்தி பேசுறோம் அது மாதிரிதான் சூக்மசரீரம் ஒரு கருவி ஸ்தூல சரீரம் ஒரு இடம் போக ஆயத்தனம் போக சாதனம் ஆக ஆயத்தனமும் நான் அல்ல சாதனமும் நான் அல்ல சாட்சியாக நான் இருக்கிறேன் ஆக புத்தியும் நான் அல்லன்னு பார்த்தோம் அடுத்தது தமகாநாகம் தமஹான்னு சொன்னால் அக்ஞானம் நானா ஒன்றும் தெரியாதவனாக நான் இருக்கிறேன் விழிச்சிருக்கிற போது அறவுரையாக தெரிந்து கொண்டிருக்கிறேன் தூக்கத்தில் இந்த அறவுரையாக தெரிஞ்சுக்கிறதும் போயிடுச்சுன்னா இல்லை அதுவாக இருக்குமோ அப்படின்னா தமஹான்னா அக்ஞானம் அதுவும் நான் இது என்ன இது வந்து காரணசரீர நிஷேதா முதல்ல சொன்னது ஸ்தூல ஷரீர நிஷேதா ரெண்டாவது சூக்மஷரீர நிஷேதா இப்போ பண்ணுறது என்னென்னா காரணசரீர நிஷேதா காரணசரீரமும் நான் கிடையாது ஏன்னா ஜடத்வத்தா அஜானத்தை நான் அறிகிறேன் அஜ்ஞானத்தை நான் அறிகிறேன் தூக்கத்தில் ஒன்றுமே தெரியலைங்கிறது எனக்கு தெரியும் ஒண்ணுமே தெரியலேங்கிறது எனக்கு தெரியறதுனால தெரியாததை தெரிஞ்சு வச்சிருக்கேன் தெரியவில்லை என்பதை தெரிந்து வைத்திருக்கிறேன் ஆகவே அஜ்ஞானத்துக்கு நான் சாட்சி அஜ்ஞானத்துக்கு நான் சாட்சி அறிவையும் அறியாமையையும் எது அறிகிறதோ அது சாட்சி இருளையும் ஒளியையும் எது அறிகிறதோ அது ஒளி ஒளிக்கு ஒளின்னு சொல்லப்படும் ஒளிக்கு ஒளின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா ஒளியை எது அறிகிறதோ அது ஒளிக்கு ஒளி அறிவுதான் அதனால சுருக்கமாக சொன்ன துவைத்த சாட்சி இருமைகளை அறிகிறேன் இந்த கான்டெக்டில் இங்கே என்ன அர்த்தம்னா நான் அஜானத்தையும் அறிவதால் ம் அது ஜமானது காரணசரீரமாகி அஜ்ஞானம் ஜடம் எப்படி ஜடம் சொல்லுகிறீர்கள் எது திருஷ்யம் தடம் ஒரு வியாப்தி இருக்கு ஒரு நியாயம் இருக்கு எது அறியப்படுகிறதோ அது ஜடம் அது தானே தன்னை அறியறதில்லை இன்னொன்றால் அறியப்படுகிறது ஆகவே அக்ஞானம் நம்மால் அறியப்படுவதால் அக்ஞானம் வேறு நாம் வேறு அக்ஞானம் ஜடம் அறிகின்ற நான் சேத்தனம் சரி இதெல்லாம் ஒன்னொன்னும் நான் இல்லைன்னு சொல்லிவிட்டீர்கள் எல்லாத்தையும் சேர்த்து நான் சொல்லலாமான் எல்லாம் இந்த காரிய முழுவதும் சேர்த்து நான் சொல்லலாமான் கிடையவே கிடையாது அது இல்லாம அழியிறது ஒடுங்கிறது அதனால் தேகேந்திரியாதிக்கம் நாகம் மொத்த கூட்டத்தையும் சேர்த்து நான் சொன்னால் என்ன அப்படின்னா தனித்தனியாக நான் சொல்ல வேண்டாம் இல்லாமல் சேர்ந்துதான் நான் சொல்லலாமான்னு அதுவும் நீ இல்லை அது அழிகிறது அழிகின்ற அவைகளை நீ காண்கின்றாய் அவைகளின் ஒடுக்கத்தை காண்கின்றாய் தோற்றத்தை நீ காண்கின்றாய் அதனுடைய தோற்றம் இருப்பு ஒடுக்கம் மூன்றும் உன்னால் அறியப்படுகிறது எனவே அது நீ அல்ல நம்ம வந்து ஒரு இடத்துல பொறுமையாக உக்காந்து இப்படி விசாரம் பண்ணுறதில்லை அதனால தான் அதுவாகவே நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இப்படி முறையாக நாம் விச்சாரம் பண்ணினோம்னா அடடாக நாம் இதை போய் நாமனு நினச்சுட்டு இருக்கோமேனு தோணும் சிரிப்பே வரும் வரணும் முட்டாள்தனமாக இதை போய் நாமனு நினச்சுன்ருக்கோமேனு தோணும் இதை போய் நான் நினச்சி நினச்சி இதை வந்து காப்பாத்தோ காப்பாத்துன்னு காப்பாற்றி இதுக்கு எத்தனை எல்லாம் பண்ணி தத்தர்மானுசாரின அதெல்லாம் பண்ணி என்ன இல்லாமல் பண்ணிகிட்டு உட்கார் இப்போ பார்த்தாலும் ஒன்று விவகாரத்தில் எப்படி இல்லாமல் லௌக்கிகமாக என்ன இல்லாமல் பண்ணுறோம் அப்புறம் வைதிகமாக வேறு என்னல்லாமல் பண்ணுறோம் எல்லாமே உட்கார்ந்து பொறுமையாக யோசிச்சு பார்த்தா சர்வே லௌக்கிக விவகாராக எல்லாம் லௌக்கிக விவகாரமும் சரி வைதிக விவகாரமும் சரி எல்லாம் கல்பிதம்தான் அத்தியாச பாஷ்யம் சொல்லுகிறது பிரம்மசூத்திர அத்தியாச பாஷ்யம் அப்படி தான் சொல்கிறது லௌகிக வியவகாரங்களும் சரி வைதிக வியவகாரங்களும் சரி வைதிக விவகாரம்னா என்ன அர்த்தம் வைதிகமான கர்மாக்களை எல்லாம் பண்ணுறது ஈவன் வேதாந்த விச்சாரமாக அதுதான் சேரும் அத்தியாசம் புரஸ்கிருத்தியைவா சிஷியாச்சாரியத்தையா ததா பித்திருத்திரா தியாத்மனா பேததா ஆகையினால் இதெல்லாம் உட்கார்ந்து பொறுமையா யோசிக்கும் யோசிக்கும் பொழுது நன்றாக தெரிகிறது இந்த கூட்டங்களும் நான் அல்ல தேகேந்திரியாதிகளும் நான் கிடையாது ஏன்னா வினாசித்வாத் அழிந்து போவதால் மாற்றம் அடைவதால் எப்படின்னா கட்டாதிபத்து குடத்தை போல அப்படின்னு சொல்லி முடிச்சு கட்டாதிபத்துன்னு ஆதிபத்துன்னா என்ன அர்த்தம் கட்டா பட்டம்னு நீங்கள் சேர்த்துக்கோ கிடத்து விட்டால் படம் தான் எடுத்தது பட்டம்னா வந்து வஸ்திரம் கட்டாதிவத்து அவைகள் அழிந்து போவதைப் போல் குடம் வந்து ஒரு ரூபமாக இருக்குது பெருசாக தெரியறது ஆனால் அது இல்லாமல் அது வந்து நாம் நினச்சின்னு இருக்கோம் அது அது ஒரு பொருள்ன்னு நினைக்கிறோம் நாம் அது எப்படி ஒரு ஜட பொருள் அது அழிந்து போகிறதோ அது மாதிரி தான் இந்த உடம்பு மனசு புத்தி எல்லாமே ஒரு குடத்தை போன்றது எப்படி குடம் ஒரு ஜடபதார்த்தமாக இருக்கிறது அதற்கு தோற்றமும் வாழ்வும் ஒடுக்கமும் இருக்கிறதோ அது இந்த ஸ்தூல சூக்ம காரண சரீரங்களும் தோன்றி காரண சரீரத்தை சொல்லக்கூடாது தோன்றி இருந்து ஒடுங்கி விடுகிறது காரணசரீரம் அனாதி மித்யா தோன்றுகிறதுுன்னு சொல்ல மாட்டோம் காரண சரீரத்தை காரண சரீரம் தோன்றுகிறது என்று சொல்வது வழக்கத்தில் இல்லை சம்பிரதாயம் கிடையாது அது எப்பொழுதோ இருக்கு தெரியாது சூட்ச சரீரம் தோன்றுகிறது ஸ்தூல சரீரம் தோன்றுகிறது காரணசரீரம் தோன்றுகிறது என்று சொல்வது வழக்கத்தில் இல்லை அதனால காரணசரீரம் மாயத் தோற்றம் இதெல்லாம் அழியிறது நமக்கு நன்றாக தெரிகிறது தோன்றுவதும் இருப்பதும் ஒங்குவதும் தெரிகிறது ஆகவே இவைகள் அனைத்தும் என்னென்ன வினாசித்வாத் கட்டாதிவது ஜடமாக இருப்பதால் அழிவதால் நான் அல்ல அப்போ ஸ்தூல சரீரத்தையும் நீக்கியாச்சு சூட்ச சரீரத்தையும் நீக்கியாயிற்று காரண சரீரமும் நான் என்று கூறியாயிற்று இவைகள் சேர்க்கையும் நான் அல்ல என்று சொல்லி இல்லை இது தனித்தனியாக நான் இல்லை ஆனால் எல்லாம் நான்னு சொல்லலாமா இல்லை குடம் மாதிரி தான் அது ஒரு பொருள் இதுவும் சேர்ந்தாலும் ஒரு பொருள் தான் அது ஆனால் இது அது ஜடம் அழிஞ்சு போகிறதால அதுவும் நான் அல்ல காரியக்கரண நான் அல்ல காரியக்கரண சங்காத்தம்னா எல்லாம் சேர்க்கை ஸ்தூல சூக்ம சரீரங்களுடைய பேர் காரிய கரணசங்காத்தம்னு டெக்னிக்கலா சொல்ற வழக்கம் அடுத்த ஸ்லோகம் தேகேந்திர புத்திய ஜான அஹங்காரம் தாமி ைமேந்திராணமனம் தமிச்சைம அதனுடைய கண்டினியூவேஷன் அதனுடைய தொடர்ச்சியாக இது இருக்கிறது தேகேந்திரிய பிராணமன புத்தி அக்ஞானி பாசையன் ததா அஹங்காரம் அபிமானினம் அகங்காரம் அஹம்பாமி தேகம்னா உடம்பு இந்திரியங்கள்னா பொறிகள் பொறிகள்ங்கிறது தெரியும் நினைக்கிறேன் தமிழில் பொறிகள்னு தான் சொல்லுவோம் இந்திரியங்கள் புலன்கள்னால் விஷயங்கள் ஆகையினால் பொறிகள் ஐம்பொறிகள் அப்புறம் பிராணன் மூச்சுக்காற்று மனக மனசு புத்தி புத்தி நிச்சய புத்தி அக்ஞானம் இப்போ சொன்னது இந்த ஸ்லோகத்தில் இதுக்கு முதல் ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பாருங்கள் ஒரு இதுலயே முடிச்சுட்டாரு தேகேந்திரிய பிராண மனோபுத்தி அக்ஞானி அக்ஞானி இவைகளெல்லாம் பாசையன் பாசையன் அர்த்தம் பிரகாசன் ஒளிர்வித்துக் கொண்டிருக்கின்றேன் அது மட்டுமல்ல அகங்காரஞ்ச பாசையன் அபிமானம் அகங்காரஞ்ச பாசையன் இதிலெல்லாம் அபிமானத்தை உடைய அகங்காரத்தையும் ஒளிர்வித்துக் கொண்டு நான் உடலாக இருக்கிறேன் மனமாக இருக்கிறேன் என்கின்ற எண்ணம் நான் கர்த்தா போக்தா என்கின்ற எண்ணத்தை உடைய அகங்காரத்தையும் பிரகாஷிப்பித்துக் கொண்டு ஒளிர்வித்துக் கொண்டு அகம் பாமி நான் ஸ்வயம் பிரகாஷமாக இருக்கிறேன் இதிலிருந்து என்ன சொல்லப்படுகிறது இதெல்லாம் எங்கிட்டருந்து பிரகாஷ்யமாக ஒளிர்விக்கப்பட்டவைகளாக இருக்கின்றன நான் இவைகளுக்கு ஆதாரமாக ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றேன் ஒளிந்து நெழுதிவிடாது ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் அது வந்து ஒழிஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது விசாரம் பண்ணாத வரைக்கும் விசாரம் பண்ணினா அதுதான் ஸ்பஷ்டமாக தெரியும் விசாரம் பண்ணாத வரைக்கும் அது அஸ்பஷ்டமாக தோன்றுகிறது விசாரம் பண்ணினா என்ன தெரியும்னா அதுதான் ரொம்ப ஸ்பஷ்டமாக தெரியும் இந்த சரீரம் மனசு புத்தி எல்லாம் கூட அவ்வளோ ஸ்பஷ்டமாக தோணாது இன்னும் என்ன இருக்குது இதில் தான் நான் அன்றைக்கி சொன்னேன் இல்லை இதில் என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும் நமக்கு உள்ளுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு எப்படி தெரியும் ஏதோ தோலெல்லாம் போட்டு மூடி வச்சுருக்கு உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது இல்லை இங்கேதான் எனக்கு வந்தால் தெரியும் உள்ளுக்குள்ளே ஏதா சேரங்கு வந்தால் தெரியறதோன்னா உள்ளுக்குள்ளே எதாது வருமே தெரியாது நமக்கு ஒன்றும் தெரியறதில்ல அது இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியறதில்ல இருக்குதுன்னு தெரியும் அவ்வளோதான் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை வேதாந்தம் என்ன பண்ணுகிறதுன்னு சொன்னால் நம்ம எதெல்லாம் நாம் நினைச்சுட்டு இருக்கோமோ அதெல்லாம் அது வந்து என்ன பண்றது அது புறப்பொருள்னு சொல்றது ஆபெக்டிஃபை பண்றது நம்ம வந்து இதுதான் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் அதை அது புறப்பொருள் அகப்பொருள்னு உடனே அர்த்தம் பண்ணிவிடாதீங்க அகம்னே ஒன்னு கிடையாது அகம் புறம் என்று எதுவும் கிடையாது ஆத்மாவுக்கு அந்நியமாக இருக்கின்ற எல்லாமே புறந்தான் ஆத்மாவோ அகம்புறம் இரண்டையும் கடந்தது அகம்புறம் இரண்டையும் வியாபித்திருப்பது ஆகவே அது அகமும் அன்று புறமும் அன்று ஆகையினால இந்த இவைகளெல்லாம் நான் பிரகாசிப்பித்து கொண்டிருக்கிறேன் அதே சமயம் அகங்காரத்தை நான் நான் சொல்லின்றிருக்கோமே அந்த அகங்காரம் நான் கர்த்தாவா இருக்கேன் நான் அதை செஞ்சேன் இதை அதையும் பிரகாசிப்பித்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் அகங்காரங்கிறது சிதாபாசன் சொன்னால் தோஷம் கிடையாது சொன்னால் சாதாரணமாக சிதாபாசனை வந்து சைத்தன்யம் பிரகாசப்படுத்துறதுன்னு சொல்ல மாட்டோம் ஏன்னா மற்றதெல்லாம் பிரகாசப்படுத்துறதுன்னு சொல்லுவோம் ஆனால் இந்த இடத்துல அப்படி சொல்லியிருக்கு சொல்கிறது இல்லை ஏன்னா சிதாபாசன் சிதாபாசன் வாயிலாகத்தான் எல்லாத்தையும் அறியிறது நேர சைத்தன்யம் டைரக்ட் எல்லாத்தையும் அறியப்படும் பொருளாக அறிகிறதில்லை செய்தன் சிதாபாசன் வாயிலாகத்தான் எல்லாவற்றையும் அறிகிறது சொல்ல போனால் ஆக்சுவலாக நம்ம சொல்கிற போது என்னென்ன சிதாபாசனார்த்தான் வச்சுன்னு சொல்கிறோம் ஆனால் அப்படி சொல்கிறது இல்லை இப்படி சொல்கிறோன்னு சொல்கிறது இல்லை சிதாபாசனோட சேத்துன்ட்டு தான் நான் அறிகிறேன்னெலாம் சொல்கிறோம் எல்லாத்தையும் அறிகிறேன்னு மைண்ட் அறிகிறேன் எல்லாத்தையும் அறிகிறேன்னு சொல்கிறோம் ஆனால் சிதாபாசனையும் அறிகிறேன்னு சொல்கிற பழக்கம் இல்லை ஆனால் இந்த காண்ட காண்டெக்ட் என்ன சொல்கிறதுனா சிதாபாசனுக்கும் என்னால் தானே பிரகாஷம் என்று இது சொல்லுகிறது பிம்பம் இல்லைன்னா பிரதிபிம்பம் எங்கே பிரதிபிம்பத்துக்கு பிம்பமும் பிரதிபிம்பமும் ஒரே நேரத்தில் தான் இருக்குது அதனால் வந்து பிம்பம் வந்து பிரதிபிம்பத்தை பிரகாசித்து அதுக்கப்புறம் பண்ணுறது கிடையாது சேம் டைமில் நடக்கிறது இது ஒரே நேரத்தில் இருக்குது சம காலத்தில் இருக்கிறது அதனால் அது அவ்வளவா பிரிக்கிறது இல்லை ஆனால் இங்கே என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா நான் பிரதிபிம்பமாக இருக்கிறேன் பிரதிபிம்பத்தையும் பிரகாசப்படுத்தி கொண்டு சொல்கிறது பிரதிபிம்பத்தை பிரகாசம் பண்ணுறது வந்து அது அது ஒரு காரியமாக ஒரு டயத்தில் நடக்கிறது இல்லை ஒரே நேரத்தில் நடக்கிறது ஆனால் அது வந்து மற்றது தோன்றும் போதும் ஒடுங்கும் போதும் பிரகாசிப்பித்து ஆகையினால அகங்காரத்தையும் நான் ஒளிர்வித்து கொண்டிருக்கின்றேன் சிதாபாசனுக்கும் நான் தான் இருப்பை தருகிறேன் அர்த்தம் இங்கே பிரகாசத்தை தருகிறேன் என்று சொல்லுவதை காட்டிலும் இருப்பை தருகிறேன் என்று சொல்லுவது பொருந்தும் சிதாபாசனுக்கு சத்தாவை யார் கொடுக்கிறா சித்துதான் கொடுக்கிறது ஆகவே இது சாதாரணமாக இது உடனே விளங்கிடாது எது இந்த சிதாபாசனமும் சைதன்யமும் அட்டடைமில் பிரகாசிக்கிறதுங்கிற அர்த்தம் சொல்கிறேன் இல்லையா அது லேஸில் விளங்காது கொஞ்சம் நாள் ஆகும் இதுலையே ஊரின் இருந்தால் புரியும் ஏன்னா முதல்ல சிதாபாசனை கொடுத்து அதுக்கப்புறம் கொடுக்கறதுன்னு சொல்ல மாட்டோம் ஒரே நேரத்தில் அட்ட டைமில் இருக்கு ஆனால் பிரமாத்திருவம் எல்லாமே சிதாபாசனோட சேர்ந்த சைதன்யத்துக்குத்தான் பிரமாதிருவம் கேவல சைதன்யத்துக்கு பிரமாதிருவம் கிடையாது சிதாபாசனோடு சேர்ந்த சைதன்யத்துக்குத்தான் அறிபவன் என்னும் தன்மை சிதாபாசனை நீக்கிவிட்டால் அறிபவன் என்னும் தன்மை சைதன்யத்திற்கு கிடையாது ஆகவே நான் இதெல்லாம் அறிகிறேன் இதெல்லாம் நான் ஒளிர்விக்கிறேன்னு சொல்கிற போது எந்த அர்த்தத்தில் சொல்கிறோன்னா ஒளிர்விக்கிறேன்னு சொல்லும்போது எந்த அர்த்தத்தில் சொல்லுகிறோம்னு சொன்ன அறிகிறேன்ங்கிற அர்த்தத்தில் தான் சொல்கிறோம் ஒளிர்விக்கிறேன் அப்படிங்கிற போது அறிகிறேன்ங்கிற அர்த்தத்தில் தான் சொல்கிறோம் ஆனால் இக்கடைசியில் இந்த வாக்கியம் மாத்திரம் என்ன பண்றது சிதாபாசனையும் சேர்த்து கொண்டு நான் எல்லாவற்றையும் ஒளிர்விக்கிறேன் அப்படின்னு இது ஒரு வாக்கியம் சொல்லியிருக்கு ஆனால் உண்மையிலேயே சைதன்யம் அது எதையும் ஒளிர்விப்பதும் இல்லை ஏன்னு கேட்டால் என்ன அர்த்தம் எதுனால் அப்படி சொல்கிறோம்னா ஒளிர்விக்கப்படுகின்ற பொருளெல்லாம் மாயத்தோற்றமாக இருப்பதால் ஒளிர்வித்தல் என்பதே உண்மை அல்ல ஒளிர்வித்தல் என்பதே உண்மை அல்ல எனவே இருக்கிறது இருக்கபடி இருக்கு அவ்வளோதான் உபதேசத்துக்காக இப்படி சொல்ல வேண்டியிருக்கு இருக்கிறது இருக்கிறபடி இருக்கு நம்ம இதுல இதுல சொல்லியிருக்கிறபடி ஓஹோ சைதன்யம் தான் எல்லாத்தையும் பிரகாசப்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னா பிரகாசப்படுத்தி கொண்டிருக்கிற பொருளே வந்து தோற்றம்னு சொல்றபோது அப்ப அது அப்ப அதுக்கு என்ன லட்சணம் என்ன வந்துடும்னா இது பிரகாசப்படுத்துறது அது பிரகாசப்படுத்தப்படுகிறது இது ஒளிர் இது ஒளிர் ஒளிர்விக்கிறது அது ஒளிர்விக்கப்படுகிறது அப்படின்னு வந்துடும் ஒளிர்விக்கப்படுகிற பொருளே தோற்றம்ங்கிற போது ஒளிர்விப்பது ஒளிர்விக்கப்படுவது என்பது எங்கே இருக்க போகிறது கிடையாது சுவாமிஜி நீங்க ரொம்ப பியூர் அத்வைதம் பேசுற எழும்பா என்ன பண்றது அத்வைதம்னாலே பியூர் அதுல என்ன பியூர் அத்வைதம் தெரியுறதோ இல்லையோ உண்மையிலேயே நம்ம நினச்சுருக்கோம் ஒளிர்விக்கப்படுகிறது ஒளிர் ஒளிர்வி ஒளிர்விக்கிறது அப்படின்னு ரெண்டு இருக்குன்னு நினைச்சுருக்கோம் துவைதம் வந்துடும் அப்போ அதனால என்ன பண்ணுவோம்னா அதையும் நீக்கிடுவோம் அதுக்குதான் இந்த கடைசி வார்த்தையை சொல்றேன் அகங்காரத்தையும் நான் ஒளிர்வித்துக் கொண்டு அப்படின்னு சொன்னா சொல்ல அகங்காரத்தின் வாயிலாகத்தான் ஒளிர்விக்கிறேன் உண்மையில் நான் எதையும் ஒளிர்விப்பதில்லை அகங்காரம் என்ிடம் இருந்து தன்மைகளை என்னுடைய சைத்தன்ய தன்மையை இரவல் வாங்கி கொண்டு எல்லாவற்றையும் ஒளிர்விக்கிறது இந்த அகங்காரம்னு பேர் சூக்மசரீரம் பிளஸ் சிதாபாசன் இன்னும் சேர்த்துக்கணும் பிளஸ் சுத்த சைதன்யம் அதுவும் சேர்த்துதான் இருக்கணும் பிரிக்க சுத்த சைதன்யம் பிளஸ் சூக்மசரீரம் பிளஸ் சிதாபாசன் ஆர் இல்லாட்டி பிரதிபிம்பின் போட்டு மூணு சேர்ந்து தான் அகங்காரம் அகங்காரம் ஆனா வந்து இந்த அகங்காரத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு அம்சத்தை தான் இங்க சொல்லியிருக்கு அகங்காரத்தை ஒளிர்விக்கிறேன் இங்க வந்து நான் அகங்காரத்தை ஒளிர்விக்கிறேன்னு நான் சொல்லும் பொழுது அகங்காரத்தை ஒளிர்விக்கிறேன்னு சொல்லும் பொழுது எந்த அம்சத்திலேருந்து நான் சொல்கிறேன்னா எந்த அம்சத்துலேருந்து சொல்கிறேன் இந்த மூணில் ஒரு அம்சம் இருக்குது எது சைத்தன்ய அம்சத்துலேருந்து சொல்கிறோம் அவ்வளோதான் நார் ஆனால் அகங்காரம்னா நார்மலாக இப்படி தான் அர்த்தம் பண்ணுவோம் சுத்த சைதன்யம் ப்ளஸ் சூக்ம சரீரம் ப்ளஸ் சிதாபாசன் ஈஸ் புரியும் ஆனால் அந்த அகங்காரத்தில் வந்து அகம்மா இருக்கிறது எது ந சைத்தன்யம் அகங்கிறது சைத்தன்யம் மற்ற ரெண்டும் அகங்காரம் இங்கே அர்த்தம் பண்ணிக்கணும் இந்த இடத்துல அர்த்தம் பண்ணிக்கணும் ஏன்னா சைத்தன்யம் எதை விட்டு நீங்கிருக்கு எல்லாவற்றையும் வியாபித்து இருக்கிறது அவற்றையும் நான் ஒளிர்வித்து கொண்டு இருக்கிறேன் பிரகாஷிப்பித்து கொண்டு இருக்கிறேன் அடுத்த ஸ்லோகம் இந்த அகங்காரத்துக்கு ஒரு விசேஷனம் போட்டிருக்கு அபிமானினம் அகங்காரம்னு போட்டிருக்கு அதனால தான் இந்த சௌரியமாக இருக்கு அபிமானியாக இருக்கக்கூடிய அகங்காரத்தை இதில் அபிமானம் வைத்து கொண்டிருக்கிற அந்த எண்ணத்தையும் நான் ஒளிர்விக்கிறேன் நான் உடல் என்கின்ற எண்ணமாகிய அகங்காரத்தையும் நான் ஒளிர்விக்கிறேன் ஏன்னா அந்த கரணத்தில் இருக்கக்கூடிய அகங்கர்த்தாங்கிற விறத்தி தான் நான் தான் இந்த சரீரங்கிற விற்த்தி தான் அகங்காரம்னு பேர் நான் இந்த சரீரங்கிற எண்ணம் தான் அகங்காரம்னு பேர் அதை நான் ஒளிர்விக்கிறேன் நான் ரெண்டு மூணு சொல்லியிருக்கேன் முதல்ல என்ன சொன்னேன் சூக்மசரீரம் சைதன்யம் ப்ளஸ் சூக்ஷ்ம சரீரம் ப்ளஸ் சிதாபாசன்னு சொல்லியிருக்கேன் இப்ப என்ன சொல்றேன்னு சொன்ன எளிமையாக புரிவதற்காக என்ன சொல்லுகிறேன்னு சொன்னா நான் உடல் என்கின்ற எண்ணத்தையும் நான் தான் ஒளிர்வித்துக் கொண்டிருக்கின்றேன் எளிமையாக கருது புரியறதுக்கா உடல் என்னும் எண்ணத்தையும் நான் உடலாக இருக்கிறேன் உள்ளமாக இருக்கின்றேன் என்கின்ற எண்ணத்தையும் ஒளிர்வித்துக் கொண்டு நான் இருக்கிறேன் சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கா ஷயம்யம் நாஷுத்தியதம் சாட்சி சதா ஜகிதம் நாம் சதா இந்த முப்பத்தி ஆறாவது ஸ்லோகத்திலிருந்து வரக்கூடிய ஸ்லோகத்துல தான் நாம எக்ஸாம்பிளே பார்க்காம இருக்கோம் திருஷ்டாந்தமே இல்லாமல் பார்க்குறோம் ஆனால் ஒன்று சொல்லியிருக்கு கட்டாதிபத்துன்னு சொல்லியிருக்கு வழக்கமான திருஷ்டாந்தமானதுனால அது நமக்கு திருஷ்டாந்தம் மாதிரியே தோணலை இந்த முப்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் மேலும் மேலும் அனாத்மாவை நன்றாக நீக்கி அத்வைத ஆத்மஸ்வரூபத்தை நன்கு புரிய புரிய வைக்கிறது அத்வைத ஆத்மஸ்வரூபம் என்று சொல்லுவதை நன்றாக திரும்ப திரும்ப நினைக்க வேண்டும் ஏனென்றால் அத்வைத சப்தம் அவ்வளவு வலிமை வாய்ந்ததாக இருக்கிறது இந்த சொல் அவ்வளவு ஆழமான பொருளை தருகிறது இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது இதம் சர்வம் ஜகத்து ந அகம் இந்த உலகம் அனைத்தும் நான் அல்ல இதஹா விஷயத்வாத் இது என்னும் புத்திக்கு விஷயமாக இருப்பதால் இதம் தியகா விஷயத்வாத் அகம் இதம் ஜகத்து இங்க ஞாபகம் வச்சுக்கணும் இந்த நாம ரூபங்கள் அவ்வளவுதான் இதுல இருக்கிற சச்சித் ஆனந்த ரூபம் நான் தான் இதுல இரு எப்படி அலைங்கிற சொல்லும் கடல் என்கிற சொல்லும் நீரில் கற்பிக்கப்பட்டு இருக்கிறதோ உண்மையில் அந்த சொல்லுக்கு இருப்பே இல்லையோ அது போல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களிலும் பெயர் வடிவங்களுக்கு உண்மையில் இருப்பே இல்லை பெயர் வடிவங்கள் இருப்பற்றவைகளாக இருக்கின்றன இப்போ இந்த இதுக்கு இந்த இடத்துக்கு லெக்சர் ஹால்னு சொல்கிறோம் என்ன இருக்குது கிழக்கு பக்கம் ஒரு செவ் இருக்குது தெற்கு பக்கம் ஒரு செவ் இருக்குது வடக்கு பக்கம் ஒரு செவ் இருக்குது இங்கே இந்த மேற்கு பக்கம் ஒரு செவருக்கு இந்த ஹாலுங்கிற சப்தம் இதில் எந்த இடத்துல உட்கார்ந்துட்டுருக்கு சொல்லுங்க ஹாலுங்கிற சப்தம் சொல் சொல் எதை குறிக்கிறது இதில் இருக்கிற எந்த பொருளை குறிக்கிறது வடக்கு இருக்கிற செவரை குறிக்கிறதா தெற்கு இருக்கிற செவரை குறிக்கிறதா மேற்கு இருக்கிற செவரை குறிக்கிறதா கிழக்கு இருக்கிற செவரை குறிக்கிறதா இல்லை மேலே இருக்கிற கூரையை குறிக்கிறதா இல்லை கீழே இருக்கிற பூமியை குறிக்கிறதா எதை குறிக்கிறது ஹாலுங்கிற சப்தம் Shul A little bit later, this is Malayala language In Malayala, there is a language in Malayala What do I mean? There is a Tamil no, language no, in the Tamil Then there is a name in Malayala In Tamil language, there is a Tamil language in Tamil There are two languages in Tamil ஆனால் அது ரெண்டையும் சேர்த்த உடனே அதுக்கு புது பேர் என்னதுன்னா மலையாளம் ரெண்டையும் சேர்த்து மூக்களை பேசணும் அப்படி பேசினா அதுக்கு பேர் மலையாளம்னு பேர் அது அது வேறு ஒன்றும் இல்லை வந்து இது யோசிச்சு பாருங்கள் இப்படிலாம் நம்ம எத்தனையோ வந்து விசாரம் பண்ணினா ஒன்றும் இல்லாமல் போயிடும் இருக்காது வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி தான் கடைசியில் ஒன்றுமே போயிடும் அது மாதிரி இந்த நாம ரூபங்கள் எல்லாமே சத்தா இல்லாதது இந்த நாமத்துக்கும் ரூபத்துக்கும் சத்தே கிடையாது நாம ரூபம் வந்து ஒரு இருப்பு இல்லாத பொருளாக இருக்கிறது அந்த இருப்பு இல்லாததுனால தான் அதை மாயைன்னு சொல்கிறோம் இப்போ அந்த சப்தம் ஹாலுங்கிறது இருக்கே நம்ம ஏதோ யூஸ் பண்ணுறோமே தவிர இதில் ஹாலுங்கிறத எதை சொல்கிறது இதெல்லாம் சேர்ந்தது தான் சுவாமி ஹால் அப்படின்னா அப்போ இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா இப்போ செவரெல்லாம் சேர்ந்தா அதுக்கு பேர் ஹாலுன்னு பேர் அவ்வளவுதான் அந்த ஹாலுங்கிற சப்தத்துக்குன்னு ஒரு பொருள் இல்லவே இல்லை இப்போ மண் இந்த குடம்னு நாம் சொல்றோம் அதில் மண்ணை தவிர என்ன இருக்கு குடம்னு சொல்லு பயன்படுத்துகிறோம் இந்த சொல்லுக்கு இருப்பே இல்லையே ஆகவே அப்புறம் மண்ணையும் விசாரம் பண்ண அப்படி போய் பிரம்மத்தில் தான் முடியும் மண்ணுங்கிறது என்ன கடைசியில் நீங்கள் எல்லாம் என்னென்ன பார்ட்டிகல்ஸ்லாம் கடைசியில் வரும் அதில் வரும் அப்புறம் கடைசியில் அதுவும் எங்கே போய் முடியும்னா ஆகாசத்தில் போய் பிரம்மத்தில் தான் முடியும் ஆகவே இதம் தியகா விஷயத்வாத்து இதம் சர்வம் ஜகத்து ந அகம் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த நாம ரூபங்கள் நான் அல்ல நாம ரூபங்களுக்கு ஆதாரமாக இருக்கிற சச்சித்து ஆனந்தமே நான் அப்படின்னு நீங்கள் போட்டுக்கணும் லோகத்தில் இல்லை நீங்க புரிஞ்சுக்கணும் நாம ரூபங்களுக்கு ஆதாரமாக இருக்கிற சச்சிதானந்தமே நான் சுசுப்திய அஹம் நாஹம் சுசுப்தியா சு நான் அஹம் சுசுப்தியாத தூக்கம் முதலியவைகளில் சதா சாட்சி தூக்கம் முதலியவைகளில் அகங்காரத்துக்கு நான் சாட்சியாக இருப்பதால் அகம் ந அகங்காரமும் நான் அல்ல அகங்காரமும் நான் அல்ல சுருக்கமா சொல்லிடுறேன் நீங்கிறது ஒன்னு இருந்தாதான் நான்கிறதுக்கும் வேல்யூ நீ ஒன்னு இருந்ததுன்னா தான் நான்கிறதுக்கும் மதிப்பு ரொம்ப நேரமா இந்த மதிப்புனால இரண்டாவது மதிப்பு கிடையாதுங்கிற போது மதிப்பு கிடையாது அக தூக்கத்தில் அகங்காரம் ஒடுங்கி இருக்கிறது அந்த அகங்காரத்துக்கு சாட்சியாக நான் இருக்கிறேன் நான் அகங்காரமும் அல்ல அக அகங்காரத்தை ஒளிர்விக்கிறேன் என்று முப்பத்தி ஸ்லோகத்திலே சொன்னவர் இந்த ஸ்லோகத்திலே சொல்லுகிறார் தூக்கத்தில் அகங்காரம் ஒடுங்குகிறது விழிப்பிலே அகங்காரம் விழித்திருக்கிறது கனவிலே அகங்காரம் விழித்திருக்கிறது உறக்கத்திலே அகங்காரம் ஒடுங்கி இருக்கிறது அகங்காரத்துக்கு சாட்சியாக நான் இருக்கிறேன் எனவே நான் அகங்காரம் அல்ல ந அகம் ந அகம்னு போட்டிருக்கு அகம் நாகம்னு இருக்கு நான் அகங்காரமும் அல்ல ஏன்னா அந்த அகம் நாகம் வந்து குழப்பிறது ரெண்டு அகம் மூணு பருவம் அகம் நாகம் அகம சாட்சித சதா அகம் நாகம்னா நான் அகங்காரமும் அல்ல அகம் நாகம்ங்கிறது நான் அகங்காரமும் அல்ல சுசுக்தி முதலியவைகளில் நான் அகங்காரத்துக்கு எப்பொழுதும் சாட்சியாக இருக்கிறேன் ஆதி பதாத்து ஜாகிரத அவஸ்தையிலையும் சொப்னாவஸ்தையிலையும் நாம அது அடுத்த ஸ்லோகத்தில் விளக்கி சொல்லப்பட போகிறது ஆதவுன்னு சொன்னதுனால தூக்கத்திலையும் சரி விழிப்புலையும் சரி கனவுலையும் சரி நான் அகங்காரத்துக்கு சாட்சி நான் அறிகிறேன்கிறத்துக்கும் நான் சாட்சியே உண்மையில் நான் அறிபவனும் கிடையாது என்பது கருத்து அறிபவன் என்கிற தன்மையே அறியப்படு பொருளை முன்னிட்டுத்தான் அமைந்திருக்கிறது அறியப்படு பொருளையே நீக்கப்படும் பொழுது அறிபவன் என்கின்ற தன்மையும் நீக்கப்பட்டுவிடும் கருத்து விளங்கும் எனினும் நினைக்க முடியாது உண்மை விளங்கும் ஆனால் சிந்திக்க முடியாது உண்மை விளங்கும் இப்படி எல்லாம் உபதேசம் பண்ணிட்டா சப்தங்களை வச்சு இந்த நேத்தி நேத்தின்னு சொல்லி நீக்கிட்டோமான பொருள் இருக்குன்னு புரியும் ஆனால் சிந்திக்க முடியாது அதை நினைக்கவோ சொல்லவோ முடியாது இருக்குங்கிறது மனசுக்கு விளங்கும் நான் இருக்கிறேன் அவ்வளவுதான் அதுக்கு மேலே திரும்பவும் வார்த்தைகளால் நான் அதை விளக்கி சொல்லிவிட முடியாது அப்போ மூன்று அவஸ்தைகளிலும் நான் சாட்சியாக இருக்கிறேன் சாட்சித்வம் என்கின்ற தன்மையும் கூட ஒரு உபதேசத்திற்காக சொல்லப்படுவது உண்மையில் நான் சாட்சியும் அல்ல என்பதுதான் கருத்து அடுத்த ஸ்லோகம் சுப்திர்விகார திச்ச யோகேனா தவ இந்த முப்பத்தி எட்டு சொல்ல போனால் முப்பத்தி ஆறாவது ஸ்லோகத்திலிருந்து நாற்பதாவது ஸ்லோகம் வரை திரும்ப திரும்ப ஆராய்ச்சி பண்ணி உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் திரும்ப திரும்ப நன்றாக வாசித்து பார்த்து அதோட அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நான் வேணால் உங்களுக்கு தனியாக அண்மையை வேணாலும் சொல்கிறேன் இருந்தாலும் இந்த இந்த பர்டிகுலர் ஸ்லோகம் நன்றாக ஆழமாக கருத்தை சொல்லியிருக்கிறது யா சுத்தௌ நிர்வீக்காரா ததா அவஸ்தாத்வையே அபி அப்பிச்ச நிர்விகாரா ஏவ இதான் முதல் வரி எப்படி உறக்கத்தில் நான் நெர்விகாரனாக இருக்கிறேனோ அப்படியே மற்ற இரண்டு அவஸ்தைகளிலும் நான் நிர்வீக்காரனாகவே இருக்கிறேன் அவஸ்தாத்ரய விவேகத்தின் மூலம் கருத்தை விளக்குகிறார் எப்படி யதா சுப்தௌ நிர்வீக்கார ஒன்று எந்த விதமான மாற்றமும் எங்கிட்ட ஒன்னும் கிடையாது அகம் நிர்வீக்காரா அஸ்மி நிர்விகாரகான கர்த்தத்துவம் போக்திரு முதலியவைகள் எதுவும் என்னிடத்தில் என்கின்ற எண்ணமோ செயலின் பலனை அனுபவிக்கின்றேன் என்கின்ற எண்ணமோ எனக்கு இல்லை அந்த விகாரம் கிடையாது ஒரு பொழுதும் இல்லை அது வந்து நம்ம தூக்கத்தில் தான் இப்படி இல்லைன்னு நினைக்காதே ஜாகிரதாவஸ்தேப்னாவஸ்தையிலே அகம் நிர்வீக்காரஹா ஏவ அது ரொம்ப அந்யோன்யமா சேர்ந்து நின்றதுனால சவிகாரம் மாதிரி தோன்றுகிறது இரண்டாவது வரி சொல்லுகிறது உண்மையில் நான் எப்பொழுதும் நிர்வீக்காரி ஆராய்ச்சி செய்யாததினால் நான் சவிகாரி போல தோன்றுகிறேன் விவேகம் செய்யாததினால் நான் சவிகாரி போல தோன்றுகிறேன் நன்கு விவேகம் பண்ணுவாயே ஆனால் உண்மை விளங்கும் நான் நிர்வீகாரி என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஆகையினால் அவஸ்தாத்வையேபி நிர்வீக்காரா ஏவ இது முதல்ல இருக்கு எதா எப்படி சுப்தௌ உறக்கத்தில் நிர்வீக்காரா அகங்கிற சப்ளை பண்ணிக்கணும் நான் நிர்வீகாரனாக இருக்கிறேனோ ததா அப்படியே அவஸ்தாத்வையே அப்பிச்ச மற்ற இரண்டு அவஸ்தைகளிலும் விழிப்பு கனவு முதலானவைகளிலும் என்ன போட்டுக்கணும் நெர்விகா நெர்விகாரமானவனாகவே இருக்கிறேன் அப்ப என்ன சவிகாரி மாதிரி தெரிகிறது மாத்ராபியோகேன துவயோஹோ மாத்ராபியோக துவயோஹோன்னா ஜாகிரத அவஸ்தா சொப்னாவஸ்தா இந்த இரண்டு அவஸ்தைகளிலும் மாத்ராபியோகேன மாத்திரான இங்க விஷயங்கள்னு அர்த்தம் மாத்ராஸ்து கீதையில் பார்த்ததுனால மாத்திராகன விஷயாக அர்த்தம் அபியோகேன சம்பந்தத்தினால் ஜாகிரதாவஸ்தையிலும் சொப்னாவஸ்தையிலும் விஷயங்களோடு சம்பந்தம் உடையவனாக இருப்பதால் அகம் விகாரி இவ விபாமி நான் விக்காரியை போல விளங்குகிறேன் போலன என் அர்த்தம் உண்மையில் இல்லைன்னு அர்த்தம் விக்காரி இவ விபாமின் விகாரியை போல இருக்கிறேன் உண்மையில் நான் விக்காரி இல்லை விக்காரி இல்லை சர்வதா அஹம் நிர்வீகார ஆக இது தோற்றங்கிறத இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது சவிகாரத்துவம் ஆத்மாவுக்கு சவிகாரத்துவம் அவஸ்தா அவஸ்தாத்வயத்திலையும் ஷரீர சம்பந்தத்தினால இவ்விஷயங்களுடைய சம்பந்தத்தினால தான் உண்டாகிறது உண்மையில் அவி அது வந்து அவிகாரியாகத்தான் இருக்கிறது அவ்வக்தோயம் அச்சித்யோயம் அவிகாரியோய முச்சியத்தே ஒரு பொழுதும் ஆத்மா விகாரி ஆகாது ஞாபகம் வச்சுக்கணும் சிதாபாசனுக்குத்தான் இந்த சவிகாரத்துவம் சித்திக்கும் சைதன்யத்துக்கு சவிகாரத்துவம் சித்திக்காது சிதாபாசனையும் சித்தையும் பிரிக்கிறது தான் ரொம்ப முக்கியம் அதை சரியாக பண்ண தெரிஞ்சுன்னுட்டோமானால் சிதாபாசித் விவேகம் பண்ண தெரிஞ்சுன்னிட்டோமானால் பல பிரச்சனை சால்வ் ஆகிடும் ஏன்னால் மனசெல்லாம் ஜடம் ஜடமானது தானாகவே இயங்க முடியாது சுத்த சைதன்யமோ நெர்விகாரம் இது ஜடம் ஆனால் அப்புறம் வந்து சவிகாரத்துவம் எதுக்கு சொல்கிறது நீங்கள் சவிகாரத்துவம் சொல்லணும்னு சொன்னால் சிதாபாசனை தான் சொல்லியா அல்ல ஜமான பதார்த்தத்தில் விகாரம் இருந்தாலும் அது வெளிப்படுறதுக்கு சைதன்யத்தினுடைய அனுகிரகம் தேவை அது இயங்குவதற்கே சைதன்யத்தினுடைய அனுகிரகம் தேவை அதனுடைய சந்நிதியில் தான் இது இயங்குகிறது ந கத்திருவம் ந கர்மாணி லோகசிய சுருஜதி பிரபு ந கர்மபலசயோகம் ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே ஆத்மாவுக்கு கர்த்தத்துவம் கிடையாது கர்மா கிடையாது கர்மபல சஞ்சோகம் கிடையாது மாயா பிரவர்த்தேன்னு சொல்லுகிறது பகவத்கீதை ந கர்த்தம் ந கர்மாணி லோகதி பிரபு ந கர்மபல சஞ்சோகம் சுவாவஸ்து பிரவர்த்ததே அதனால விக்காரி மாதிரி தெரிகிறேன் உண்மையில் எனக்கு விகாரம் கிடையாது அப்படின்னு புரிச்சு புரிஞ்சுக்கணும் சிதாபாசித் விவேகம் பண்ணி புரிஞ்சுக்கணும் அபிமானத்தினால தான் விகாரம் ஏற்படுகிறது அபிமானம் நீங்கி நீக்கிவிட்டால் அபிமானம் ஒரு தோற்றம் என்று புரிந்து கொண்டு விட்டால் அபிமானத்தை கூட நீக்கிறதுனா என்ன அர்த்தம் அபிமானம் ஒரு தோற்றம் என்று புரிந்து கொண்டு விட்டால் நான் நிர்விகாரி என்பது நன்கு விளங்கும் அடுத்த ஸ்லோகம் த கோோஜை காலர த கோய மறுபடியும் திருஷ்டாந்தம் ஆரம்பித்துவிட்டது முதல் வரி சொல்லுகிறது நீலம் சிகப்பு முதலியவைகளால் ஸ்படிகம் ஒருபொழுதும் பாதிக்கப்படுவதில்லை நைவலிப்பியத்தை ஒட்டுவதில்லை உபாதியான இது சொல்லப்பட்ட திருஷ்டாந்தம் நாம் பேச்சில் சொன்னது ஆனால் ஸ்லோகத்தில் வரல இங்கே ஸ்லோகத்தில் நேரடியாகவே பார்க்கிறோம் ஸ்படிகத்துக்கு உபாதியான நீல வஸ்திரம் நீல புஷ்பம் ரத்த பும் அதனால் ஸ்படிக்கத்துக்கு ஒரு பாதிப்பும் ஏற்படுறதில்லை அது ஒற்றதில்லை அது மாதிரி அன்னமய கோஷங்களால் அன்னமய கோஷங்கள் அனைத்தினாலும் காமக்ரோதம் முதலியவைகளாலும் முதலியவைகளாலும் ஆத்மா ஒரு பாதிக்கப்படுவதில்லை என்று இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது ஆகவே ஆத்மா நிர்விகாரி என்கின்ற கருத்தை இது விளக்கிக் கூறுகிறது இந்த ஸ்லோகம் விளக்கத்தை அடுத்த வகுப்பிலே பார்க்கலாம் ஓ பூர்ணமத்பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியதே பூர்ணசிய பூர்ணமாதாஜபூர்ணமேவாவசிஷ்யே ஓம் சாந்திஷாந்தி ரி ஓ